மபாயிஸ்போரீந்திரனு வயனோ ஷ்டிருந்து ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம் பண்ற கோசலேஷாதிபதியாய் பட்டாபிஷித்தனாயகாசிக்கும் பிரபுக்கு நமஸ்காரம் பண்ற என்ன ஆரம்பிக்கிற போது ராஜாவை பார்த்து சொல்றாள் ராஜன் நீ கிருஷ்ண சரித்திரம் மிஸ்தாரமா கேட்கணும் ராமாயணம் ஆரம்பிச்சுட்டேனே நினைச்சே எந்த தெய்வமாவது அப்பாக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு போன தெய்வம் என் ராமனை தவிர உண்டா சொல்லும் ஒருவர்த்தே தியரா ராஜ்யா ராஜ்யத்தை தியாகம் பண்ணினாலாம் கையில கடைச்சத கொடுத்தாலாம் உருவுங்கிறதுக்கு பிதான் ஒரு அர்த்தம் அவன் இந்த ராஜ்யத்துக்கு மேற்பட்ட ஒரு பெரிய லாபம் அவன் தர்மம் அதுக்காக தியாகம் பண்ணினாலு நீ சாப்பிடு நம்ம சரிவு நதி கரையில குடிச போட்டு ஜட சரிச்சிக்கோ மறியோ பரத ஆலட்டம் ராஜ்யம் நீ தண்டக போடாது நான் வந்து உன்னை பணக்காம இருக்க மாட்டேன் அழுதாள் சுவாமி அதனால அப்பாட்ட சொல்லு சொ நான் காலம்பரம் ஆரம்பிச்சா என்ன சொல்ல போறேன் பேச்சு பேசுறது இல்லையா அப்பாட்டை தண்டக போறேன்னு சொன்னான் மறுபடியும் இரண்டாவது பேச்சு போயிடாமோ ரெண்டாவது பேச மாட்டேன் காக்க வேண்டாமா அதுக்காக அடுத்த அவதாரத்தில் சத்குரு சுவாமிய வந்து உஞ்சுச்சி வாங்கினார் சுவாமி அம்மா விஷ வாங்கணும்னு சொன்னதுக்கா விகத்தன் விட்ச வாங்கக்கூடாது அதுக்காக அச்சதமா வாங்கினாள் காட்டுக்கு காடு அலஞ்சாலாம் எப்படி அதை அலைஞ்சால் யானை உண்டா குதிரை உண்டா தேருண்டா பத்ம பத்மாம் தாமரை போன்ற கால்கள் நாள் அடைஞ்சாலாம் அது எப்படிப்பட்ட காலினால் பிரியாய்பாட்சிய பிரியான தேவி சீதேனுடைய கைப்பிடி பொறுக்காத காலா தேவி ராமச்சரணத்தை பிடிப்படா அந்த கைப்பிடி பொறுக்காதா பிரியா யாகன்னு போட்டால் பாரியாயாக போடல அன்பில்லாத பத்தினி பிடிச்சாலே ஒரு முறுக்கு முறுக்கிவிட்ட அதை அப்படி சொல்லிக்கிட்டு மறுபடியும் பூனைக்கு பால் வச்சான் அங்க கதையாயிடும் அப்படி இருக்க போறதே அப்படியோங்கிறதுக்காக தான் பிரியாயா பானிஸ்பரிசாட்சமா அன்பு வாய்ந்த தேவியினுடைய கைப்பிடி பொறுக்காத காலம் அந்த காலால தண்டகம் நடந்தாளா மகாபுருஷாலான ஆஞ்சனேய சுவாமியும் லட்சுமண சுவாமியுமாய் பகவத் சரணத்திர முள்ளு முன்னாடி போய் விழுந்து பிறண்டு கல்லையும் முள்ளையும் தள்ளுவாளாம் குத்தினா எங்க உடம்பில் குத்தட்டம் என் பிரபு காலில் படாம இருக்கட்டும் வைரூப்பியாது அந்த கோபத்தினால ராவணன் தேவியை வந்து சேதுபந்தம் பண்ணி லங்கானகரம் சென்று லோககண்டகனான ராவணேந்த பிரபுவதம் மணி திவ்யவிமானத்தில் ஸ்ரீதேவியுடன் லட்சுமணஸ்வாமியுடன் சுகிரீவாதி குடன் அயோத்தியில் வந்து பட்டாபிஷிகனாய் கோசலேந்திரனாய் வழங்கினானோ அந்த பிரபு நம்ம எல்லாரையும் ரட்சிக்கட்டம் பட்டாபிஷித்தனான சீதாராமன் நமஸ்காரம் மணி நாளாம் கோசலேந்திர விஸ்வாமித் ரசமணி பேசுறத பார்த்தா அவளே பாகவத்தன் சொல்லி பிள்ளாமனு கூட தோண்டி போச்சு அவன் அவ்வளவு ரசமா அழகா மனசுக்கு நன்னா வாங்கிக்கிண்டு பாகவத்து தன்னெல்லாம் சமக்கிரமா பார்த்து கடைசியில் இந்த ஸ்லோகம் இருக்கிறதெல்லாம் பாகவதன் சொல்றவாழை கூட ரொம்ப பேருக்கு தெரியாது பாகவத்தினுடைய சமாப்தியில போய் சொன்னது கம்பீரமான போய் அவள் மாட்டிக்கிறது இல்லைன்னு நல்ல போராடங்களும் பெரிய இடம் தான் பழக இடம் பெரிய இடம் சிலவனுக்கு திருத்தனம் தான் மாட்டிப்பான் இவன் இவனே பால்வாங்க ஓடணும் சேர்ந்து அவ போராட்டத்தில் பாருங்கல அங்கு ஆத்துல போய் பூந்தா அங்கே என்ன வருமான வரவாளிக்கெல்லாம் காவி எங்க பார்த்தாலும் அதுக்காம் அது மாதிரி மகோத்ஸவம் அது இந்த காவி இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு ஆற்றுல மட்டும் இல்லைன்னா எல்லாருக்கும் போராட்டத்துல எல்லாம் உபச்சாரம் அங்கங்க உபசரிக்கிறாள் அது மாதிரி நடக்கிறது பெரிய மகோத்ஸமா தான் இருக்கு அதெல்லாம் அது சில பெருமை அந்த அழகை எடுத்து சொன்ன பெருமை இருக்கு இப்ப எங்களுக்கெல்லாம் கூட அவ்வளவு நன்னா சொல்ல தெரியாதது அதை நன்னா ரசிக்கமே சொன்னாள் பகவத் வாழ் நல்ல வாக்கு அவன் இது பேசினாலும் ஒரு ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் எட்டு வருஷம் குருச்சிருக்கா மட்டும் இல்லையோ அது ஒரு பெரிய அவளுக்கு அபாரமான சக்தி ஆச்சரியமான கதை இவருடைய நல்லவாள் எல்லாம் சிறந்து நல்ல ரசிகாளுடைய கோஷ்டியில வந்து பகவத் சொல்றது அதுவும் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு எத்தனையோ இடத்துல சொன்னா கூட இது மாதிரி கோஷ்டியில வந்து சொல்ற போது சந்தோஷம் ரொம்ப தாண்டு இருக்கு பல இடங்கள்ல போய் சொன்னா கூட இங்க வந்து சொல்றதுல ஒரு கிருப்தி இருக்கு அது என்னமோ இங்க வந்ததுக்காக சொல்றது இல்லை அப்படி சில பேர் அங்கங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பான் இது மாதிரி சொல்லலை அது வழியில கே காட்ட வாழ்க்கை காட்சிகள் தெரியும் நான் அங்க எப்படி சொல்றேன் என்னன்னு எது மனசுல படுறதோ அதை சொல்றது தோஷத்தை சொல்றதில்ல எதவிர்த்து நெல்லத்த நஜத்தை சொல்லாம இருக்கிறது இல்லை ஒருவன தோஷத்தை சொல்லி ஒரு மனுஷனை தவிக்க பண்றதுல என்ன பிரயோஜனம் ஏதாவது நெல்லவன ஆக்கிறதுக்குன்னா எத்தனை பண்ணலாம் அது பண்ண வேண்டிய அவசியம் உண்டு நெல்லது நிறைய இருக்கிற இடத்துல நெல்லத்தை பத்தி சொல்லிய சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ராமாயணத்தை ஆரம்பிச்சு பிரபு பெரிய வீராள்வி மத்தியிலேலோக வீர சமீதமுயம் வர கிரக திரிஷதோபனீதம் ஏராளமான ஆட்கள் பிடிச்சு இழுத்துன்னு வந்த வில் பொட்டியே சுவாமி ஒரு குட்டி கரும்பு துவகையை எடுத்து முறிக்கிறா போல முறிச்சு சிவதனுச முறிச்சு தேவியை விவாகம் பண்ணி தானே அந்த பிரபுவனுடைய சரித்திர சொல்லையை ஆரம்பிச்சு சீதா கல்யாணம் சொல்லி பரசுராம கருஹங்கம் சொல்லி விஸ்வாந்திர யாக சம்ரட்சணை சொல்லி தாடகாவதங்கள்லாம் சொல்லி சீதா கல்யாணம் சொல்லி பரசுராம கருஹங்கம் சொல்லி பிரபு பன்னிரண்டு வருஷம் தேவியோட கூடப்பறவ மங்களமாய் அயோத்தியில் வசிச்சாள் வசிச்ச பிரபு பிதாவுக்காக அகண்ட ராஜ்யத்தை தியாகம் திசரம் தானா எடுத்து சத்யபாஷ கைத்தெடுத்து கழுத்துல கட்டிக்கின்றான் நீங்கள் எ சத்திய ஜேசியம் பிரணயிண சுமோ என்னடி மூடே அலங்காரம் பண்ணி பிரமாதமா சோபாவில் ஏச்சுக்கு நாளைக்கு பற்றாபிஷேகமாண்டி சொன்னால் சோபாவில் அலங்கரிச்சு சாஞ்சி படுத்து கைகையும் குபீர் கழுத்தில் இருந்த முக்தாரத்தை கட்டி கூனித்துல போட்டாளா கழித்த வெளியில தெரிஞ்சத்தை கந்தர்வ ஸ்திரீவள் பாரதத்தில் நெல்ல சரியான நாட்டன் அழைச்சு அது மாதிரி தேவலோகத்திலிருந்து அழிச்சு வந்த அழகா தேவதைகளுடைய கட்சி பேசி சுவாமியில ராவண வசத்துக்காக காட்டுக்கு வரும் முடியா பண்ணினவளவள் அந்த துந்து கந்தர்வ ஸ்திரீகள் இப்ப தான் பொண்டு உள்ள அவ ஆரம்பிச்ச காரியம் தான் இப்ப நடக்கிறது கந்தர்வ ஸ்ரீ ஆரம்பிச்ச காரியம் தேவலோகத்திலிருந்து வந்தவளாம் கந்தர்வ ஸ்திரீகள் பேசினாள் அப்ப சொன்னாலா கைகை அடி அசலே என்னமோ ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா எனக்கு அப்படியான கதை மாதிரி சொல்றேன் ராமனும் பரதனும் ஒன்னா எனக்கு தோன்றானே நீ எண்டி வரா சொல்றே நாளா கைகை ராமேவா பரதேவம் விஷேஷம் பலட்ச ராமேவா பரதேவம் விஷேஷம் நாட்சய ராமனும் பரதனும் ஒன்னா தோன்றானே நீ எண்டி மாத்தி சொல்றேன் பார்த்தள் ராமனை பத்தி அதிக பேனா அவனுக்கு பிடிக்காத உடனே பிடிச்சால் ராம பட்டாபிஷேகம் ஆனா நீ பிள்ளையும் கௌசல்ய வீட்டுல வேலை செய்யணுண்டி உபஸ்திய கௌசலியம் ஏந்திரேஷ் பிஷ வேலை செய்யணுண்டி சக்கலதிக்கு நாடா நான் சக்கலதிக்கு வேலை செய்வேனா நாடாம் கை கை ராம பட்டாபிஷேக நீயும் ராம பட்டாபிஷேகம் ஆகாம இருக்கிறது என்னடி விட்டு வச்சிருக்கேன் தெய்வாசர யுத்தத்திலே ரெண்டு வரம் தருவதாக சொன்னாலே கேள்வி இனி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து கேக்குறேன் சொல்லி முதல் வரன் ராஜ்யாபிஷேகம் இரண்டாவது வரநாள் ராமனுக்கு மனம் ஜட்டாஜின் சாரியாய் தீனனா போகணும்னு கழுகு விட்டாள் கேட்குறேன் ப்ரீலாம் கேட்கப்படாது கோபாகாரத்தில் போய் படுத்துக்கணும் கோபம் வந்தால் படுத்துக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கான் போய் படுத்துக்கணும்னு சொன்னாள் அங்கே போய் படுத்துக்கணும் ராஜா ஒருவன் வந்த உடனே நீ வந்து கூப்பிடுவர் பிரியேன்னு கூப்பிடுவர் ஏன்னு கேக்கப்படாது எல்லா ஸ்திரீகளும் இப்படி கலைச்சு விடுவாச்சுல அம்மா தோனி மாதிரி இப்படி கலைச்சி விட்டு நீங்கள் கண்டதை அழையணும் என்ன பண்ண தெரியுமோ பிரச்சுதா ருதந்தீச்சா திருஷ்டுவ ஜகத்யம் தஷரதன கண்டதே என்ன கேட்காமே பாய விட்டு எழுதுக்க விழுந்து பிறணும் பிறண்டு அழம் நாளாம் எப்படி அழம்னு கட்டாளாய திரும்பி ிம் திருஷ்டர்சனோத்தரக் நாழாம் நீ கண்ட உடனே ஆயுக வே நாம் கை கை மிநாடியயுபா உடையீழாம் ருதந்தீச்சா திருஷ்டோக மலினவாசி பழம் பழம் புடவை கட்டகணம் பூமியிலே விழுந்து பிழனும் விருப்பில்லாத இடத்துல நீ அழனம் தலை பின்னலை வகுக்கணும் பூ எடுக்கணும் ஆபரணத்தை களைஞ்செறியணும் இப்படிலாம் சொல்லி கொடுத்தாள் இவ கேட்டபடி பண்ணினாள் கோபாகாரத்துல போய் கோவிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதா அவன் கார்த்தி ஹே பண்டிகே சங்கராந்தி தீபாவளி இதுல தலையில வச்சு இந்த பூ எடுக்கிறது பின்னலை வகுக்கிறது கட்டிக்கின்ற புது புடவை அவுக்குறது கோவிச்சிக்கிண்டு இந்த அசைடு ஏதாவது கேட்டுருக்கும் இன்னைக்கு எந்த கிளியும் கட்டணாக பூ வாங்கினேன் மல்லிகை பூன்னு காப்பன் ஜாதி பூன்னு காப்பன் வராத பூ வந்துருக்கு என்ன எட்டனாக வாங்கிருப்பேன் கட்டணாக ஐம்பது ரயா பைசாக்கு வாங்கினேன்னு விடுவான் பயமுடுத்துறதுக்கு வர வந்துருக்கு பாரு பைசா ஐம்பது ரயா பைசா கணக்குக்கு சுகமாக இருக்கு பேச்சுக்கு பயமாக இருக்கு என்ன எதிரியா உள்ள சுகம் உள்ள பயம் இருக்கு ஐம்பது நயா பைசாம்பல் ஐம்பது நயா பைசா நம்ம குடும்பத்துக்கு கட்டுமாமன் தீபாவளி நீடிக்காதான் உங்களுக்கு நான் பூ வச்சுனது பிடிக்கல போல இருக்குன்னு பூ அடுப்பல் புடவைப்பல் இதெல்லாம் படாதான் கோவிச்சுக்கிண்டு இந்த அசெடும் காக்காமல் இருக்கலாம் இதை காட்டாலும் அந்த அம்மாவும் பொறுத்துக்கெல்லாம் உடனே மேலே அடுத்த காரியம் பண்ணப்படாது இந்த கைகை அப்படி பண்ணினால் அப்புறம் பூ வச்சுக்கல பொங்கு மாட்டுக்கல அப்படி எல்லாம் பண்ணப்படாதான் அப்படி ஆயிடுது ஒரே இடியா ஆபரணங்கள்லாம் வாரி அரைஞ்சிருந்தால் சுவாமிக்கு பூர்வாங்கமான ஜபஹோமங்கள்லாம் வசிஷ்டரை கொண்டு பண்ணி வச்சு ரட்சாபந்திரம் பண்ணிவிட்டு எல்லாம் யுவா மாதிரி ஆயிட்டாலா அதனால என்னாச்சு பிரத்யர்த்தம் அனுஜாதிபக சகாமலுத்தியர்தம் அனுஜாதிப ராம் பண்ண போற சந்தோஷத்திலே சந்தோஷம் தானே சந்தோஷத்தாலே என்னத்துக்கு போச்சு கோனை ராஜேகம் நடக்க என்னத்துக்கு போச்சு வருத்தப்படுறாரு ரொம்ப ஆச்ச மிளம் தீபால மகாதேவோ மகாதேவாங்கிற அங்க மகாதேவா போட்டா ஒரு ஊரமாட்டாள் அப்படி நல்ல பக்தாளே மகாதேவ நாமாவும் ரொம்ப ஸ்மிருதியில போய் ரொம்ப சொல்லி இருக்காள் சர்வஸ்மிருதியிலேருந்து கோட்டையும் பிரம்மத்யான காமிய காம்ய காம்ய ஜப் காம்ய ஜப் பண்ணே அமே பாவனంత్రங்களை எடுத்துgetElementById இடுற போது ஜப்பு இந்த இந்த மந்திரங்களை எடுத்துgetElementByIdgetElementById ஞாபகத்தில் இருந்து கோடயோ பிரம்மஹத்யா நாம கம்யா கம கோடய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவே வி கீர்த்தன அது அப்படி மகாதேவம் ஹாதேவானும் ஹாதேவே என்றால் மோகுணும் ஹாதேவாசுவால நாராயணா சொல்றதோடு மகாதேவான்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் பகவான் நாம மாபுண்யம் அப்படி வாயில வராது ரொம்ப புண்ணியம் இருந்தாதான் வரும் சொன்னாள் அத்தியாத்ம ராமாயணத்துல ராமா உன் நாமா புண்ணியம் வேற ஒண்ணும் பார்க்கவானா எல்லாரும் சொல்லல இதுல இருந்தே தெரியுது வயதும் தோடு போட்டுக்கிறானோ அவன் எல்லா ராத்திலையும் மோட்டார் கார் இருக்கும் எல்லா இராத்திலையும் வசதி இருக்கும் ஆர்கோ வசதி இருக்கிற வாழ்க்க இருக்கு அது மாதிரி புண்ணியம் இருக்கிற வாயிலாம் வரும் பகவன் நாமா இருந்தாள் வராது வருமான பகவன் நாமா சொல்லுவனா லட்சம் பேச்சு ரொம்ப பேசுவான் சொல்ல முடியா கேட்டால் கோபாகி அவளை தூக்கி மடியில் தலை எடுத்து வச்சிருச்சு என்ன கேட்டுக்கணும் சிட்சிச்சவன ஆற பண்ணணும் யார வாழையா பண்ணால் பிரபுவா பண்ணணுமா சொல்லுவாங்க அவ தெரிஞ்சு காம்திருக்கு காமபாடத்தனா வித்தனா இருக்கார் இந்த சமயத்துல எங்க கைகிட்டு போட சொன்னாலும் போடுவர் தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ண அபிப்பிராய்தான் மனதில் ஒரு அபிப்பிராயம் இருக்குனால அதுக்காக தான் எப்படி கோச்சுருக்கேன் நாளாம் அப்படியாச்சாடே நீ சொல்லினா கண்ணுண்டா நாளாம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என்ன ஏச்சுட்டு நான் நம்ப மாட்டேன் பிரதிஜாம் பிரதிஜமன்னு சத்தியமா பண்றேன்னு சொல்லும் நாளாம் சத்தியமா பண்றேன்னு சொல்லியிருக்கலாம் கழவர் சொன்னா ராமபட்டாபேகம் அந்த லக்னத்திலேயே ஆயிருக்கும் ஆமா காலாவதி யார பத்திரண்டின்னு சொல்லலாம் தங்க வாசப்படி வச்சு காக்க போறாள் கட்டுவமே சொன்ன வேலைக்காரன் இருக்காட்ட சொல்லுவோம் நினைச்சுட்டா நினைச்சு என்ன பண்ணினாசி நீன் நான் கழவன் அதனால நீ என்ன அவமானமா பேசுறேன் உன்னை காட்டிலும் பிரியமான பேரு எனக்கு உலகத்துல உத்தரம் கிடையாது ஆனா உத்தர் உண்டும் சத்தியமா சொல்றேன் அந்த பிரபு பேர்ல ஆணை நீ சொன்னதை கேக்குறேன் நாளா ஆறு நாள் மனுஜோ மனு முக்கிய என் பிரிக்க முடியாதோ எவன்லத்துக்கு தலைவனோ எவன் உன் உயிருக்கு உயிரோ அந்த ராமன் ஆணையா கைகை முகம் சிரிச்சுதான் ஒரு முறைச்சதோடு நிறுத்த மாட்டேன் இரண்டாம் தடவை எந்த ராமனை பார்க்காத போனால் என் உயிர் ஒரு மணி பார்க்காத போனா என் உடல்ல தங்காதோ அந்த ராமம் பேர்ல இரண்டாவது முறையும் அணையிடுறேன் நீ சொன்னதுக்காக இரண்டாவது முறையே நாளாம் கைகைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல்ல கண்ணெல்லாம் சிரிச்சுதான் கைகைக்கு கழவன் நன்னாடு மேல ஆணையா சொன்னபடி பண்ணித்தான் இரண்டு முறை ஆணைய மாட்டேன் மூணாவது முறை என் பிரபு பேர்ல ஆணையிடுறேன் யம தர்மராஜா நேர யமலோகத்தில வந்து என் ராமனுக்கு இருபத்தி அஞ்சு தான் அழிச்சுன்னு போறேன்னு இன்னைக்கு வந்தா எமன் காலில் இருந்து கெஞ்சி என் பிரபு ராமனை அழிச்சுட்டு போகாத ராமனுக்கு பதிலாய் அறுபது ஆயிரம் வருஷம் வண்கொடையில் நான் வரேன் சொல்வேன் போராதென்று சொன்னால் மரதனை அழைச்ச வரேன் சொல்லுவேன் லட்சுமணன் சத்ருக் கௌசல்ய சுமித்ர கைகி ஒன்னையும் அமலோகம் அழைச்சின்னு போதாவது ராமனை என் பட்டாபிஷேகம் பண்ணி பார்ப்பேனோ அந்த பிரபு அணை என்றே நாளாம் சம்ருஷ்டாங்கிறார் அந்த வாக்கியத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாளா உடனே என்ன பண்ணினான் இந்த வாக்கியத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்தினாளா எழுந்திருந்து கையை தூக்கிட்டு ராத்திரி பண்ண மணிக்கு என்ன கட்சிதான் இந்த ஊர்ல ஒருத்தரும் எனக்கு அனுகூலம் இல்ல எல்லா ராமனை சேர்ந்தவாள் ராமனுக்குதான் எல்லாரும் அனுகூலமா இருப்பாள் தசரத ஆணையிட்டத்துக்கு சாட்சி எனக்கு முப்பத்தி முப்போடு தேவதைகளுக்கு சாட்சி பூமி சாட்சி சந்திரசூர்யா சாட்சி நவகிரகம் சாட்சி நட்சத்திர கணம் சாட்சி யட்ச கந்தர்வாள் சாட்சி சராசராத்ம பிரபஞ்சம் சாட்சி தச்சு புரோகமா ாளாம் அப்பத்தான் ராஜா பயந்து கலங்கினாளாம் என்னமோ சாட்சிச்சிங்கிறாளே கேசு நான் தயார் பண்ணிருக்க வெக்கில் வச்சு என்ன பண்ணிருக்காளோ தெரியலையேன்னு கைகை அப்பதான் தடமாடி அவலம்பிச்சு கண்ணுங்கண்ணீருமா என்ன என்ன ஏன்றி வரன் கொடுக்கணுமே நினப்பிருக்காள் கண்ணுங்கண்ணீருமா இருக்கு காலோயம் ஆகதாக இந்த கொடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கு முதல் வரன் என்னன்னா நடுநடுங்கி என்னமோ பெருசா கொண்டு மட்டும் தோணி போச்சு சொன்னாளா அபிஷேக ராகவசோ பகத் ராமாபிஷேகத்துக்கு பண்ணின ஏற்பாட்டா அப்படியே என் குழந்த பரதனுக்கு பண்ணணும் பட்டாபிஷேகம்னால அதான் ராஜா கதறி இரண்டும் ரெண்டும் அப்படி பார்த்து இரண்டாவது சுருக்க சொல்லிப்படுது அது இதுக்காட்டி சின்னதா இருக்காதே பெருசா தாண்டி இருக்கும்னாலா இதுக்கு மேல பெருசா தாண்டி இருக்குன்னு சொல்லும் நாளாம் அப்பதான் அதட்டி மெலற்றினாலாம் அன்னைக்கு சந்தோஷமா தானே கொடுத்தேன் இன்னைக்கே அழறேனாலாம் அன்னைக்கு சந்தோஷமா தானே கொடுத்தேன் இன்னைக்கே கலந்து பறக்கிறேன்னு காட்டாளாம் அதட்டினாலாம் சுருக்க சொல்லி துஷ்டேனாலாம் இப்ப சொன்னாலாம் என்ன சொன்னான் ஒன்பதும் அஞ்சும் பதினாலு வருஷம் ராமன தீனாய் ஜடசரிச்சு மறியூரி கட்டி மாந்தோல் போத்தி வன்னிய வத்தியாய் நிர்ஜனமான தண்டக்கையில போய் காய்கறி புதிக்க முடியாது விரட்டணும்னால மகான் வேறந்த மனம் மாந்து பிறண்டு கதலை நாளான் ராஜா வால்மீகி சொன்னா அவன் வரம் கேட்கட்டும் இவர் கொடுக்கட்டும் கொடுக்காம இருக்கட்டும் அறுபதனாயிரம் வருஷம் ரங்கநாதனை ஆராதிச்சு வசிஷ்டர் ஆச்சாரியனை அடைஞ்சு சூரிய குலத்து எல்லாம் அடைஞ்சு புண்ணிய தீரமான சரிவு தீரத்துல வசிச்ச ஒரு பிரபு தசரதன் ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் விருப்பில்லாத பூமியில ராத்தி அழுதானே அசம்ருதாய் இப்படி ஒரு பிரபு தோந்து விடுத்தே தசரதனுக்கு உலகத்துல யாருக்கு என்ன வராதுன்னு வால்மீகி ஜீர்கிட்ட கதறின்ட்டி என் பிரபு நான் கூப்பிட்டு அனுப்பிச்சு வரங்கச்சேதி பாஷித நீ காடு போகணும் மறிய கட்டி திடம் தரிச்சுன்னு சொல்லி அவன் கண் கலங்கி நான் என்ன பாப்பேன்னு கேட்ட என் பிரபுனுடைய கண் கலங்கி நான் என்னமா பாப்பேன்னு கேட்டானான் நீ காட்டுக்கு போதாளி முழுக்க என்னெல்லாமோ சொன்னாள் அவருக்கு என்னெல்லாம் சொன்னாலாம் அழக்கன் கண்ணக் கொடுக்க இல்லையா அசமஞ்சன விரட்டலையா வகீரங்கோ என்னத்தையோ சொல்றா ஆணையிட்டது வந்து மாட்டின் சுவாமிக்கு ஆபத்து வந்துடுமா சொன்னபடி நடக்கா அதுக்காகத்தான் ஆணை ஆறு பேர்ல விடுறோம் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா எஸ் சத்தியபாஷ பரிவீதம் ீனா பர்டா சகலத்தீ உட்டு பர்டு பதவாக்கத்துக்காக அகண்டராஜ் தியகமணி ஸ்வீ பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு உள்ள போனதே உனக்கு இல்ல பட்டாபிஷேகம் கைகை அவன் பரதனுக்கு ஆஜ்யம் உன் அப்பா அவங்ககிட்ட சொல்ல பயப்படுறார் அதுக்காக தான் நான் சொல்றேன் நாளா கிஞ்சின் மனோகம் சொல்ல பயப்படுறார் அப்பா நாளாம் அம்மா நீங்க சொல்லுங்க நாளாம் நான் சொல்றேன் நீங்க சொன்னாலாம் நான் பரப்பிட்டுட்டேன் அம்மா அப்பா என்னை பார்த்து பயப்படுறாரு அப்பா பார்த்து பயப்பட முடியாத பாவி புள்ளியா போட்டேனே அழுதானா அழீகம் மானசம் ஜீவமே இந்த ஒரு சொல்லு அழீகம் மானசம் அப்பா பார்த்து என்ன பயப்படுறாருன்னு சொன்னே பயப்படாம இருக்கு சொல்றதுக்காகத்தானே புள்ள பத்னி சிஷியம்ல என்ன பார்த்து அப்பா நான் அப்பா பார்த்து பயப்பட முடியாத பாவியா போட்டேனே மனசம் அபிஷேஜனம் நான் புத்திரனா இருந்தா என்ன நேர்ட்டு ராஜா சொல்லணும் ராம உனக்கு இல்ல ராஜ்யம் குழந்த பரதனுக்கு நீ ஊடு கண்ட கி கீனு சொல்ல வேண்டாமா இல்ல பரதன் ராஜ்யமால பயப்படுனா முடியாதா நான் தான் வந்து பதினாறு வருஷம் காட்டுல இருக்க மாட்டேனா அம்மா மூணு சலவரைக்கு முன்னாடி மறிச்ச அறுபது ஆயிரம் பேர்களை கரையெத்துவதற்காக கங்கையை கொண்டு வந்த பகீர்தன் பிறந்த வம்சம் அம்மா சகரா தாத்தீ சரிதோ நிவாபர்த்தி லாமி பகீரகன் கங்க கொண்டு வந்தவன் வம்சமம்மா அப்படிப்பட்ட வம்சத்துல பதினாலு வருஷம் தண்டகையில இருக்கான் யோசிப்பேனா பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண இங்கயாவது கொஞ்சமா சொணங்குவனா அப்படி கேட்டாள் பிரபு அவன் வரண்டுடுறேன்னு சொல்லிவிட்ட இப்படி அப்பா எங்கிட்ட சொல்லாத ஒரு குறை குறைதான் என்ன பார்த்து இப்படி சொல்லப்பா எந்தால் நே அவன் எதை போடும் போத அப்பா தவறி உட்காந்து இருக்கிறத தவறி ஒண்ணுக்கு போயிட்டேன் உள்ள படுத்த கூடாது நீ கொட்டுள்ளே கிடக்கணும் பணியில எல்லாம் அங்கேயே பண்ணிட்டு இருக்கணும் இப்படி என்ன பார்த்து சொன்னாலேன்னு சுவாமி வருத்தப்பட்டாலா அந்த ராஜ்யத்தை சுவாமி தியாகம் பண்ணிவிட்டு போகுது லட்சுமணனும் தேவியும் பரப்டாளா சுவாமி கடைசியில என்ன சொன்னான் அம்மாட்ட கடைசியில பேச்சின பேச்சு அப்பாட்டை தானா காட்டுக்கு போற போது நான் போட்டு வரேன்னு சொல்லிக்கலையா உங்க உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துங்கன்னு சொல்லலையா கடைசி சொல்லி என்ன சொன்னான்னா எங்க அம்மாவை கை விட்டுட்டு போறேன் பாத்துக்கணும்னு எழுதாளா சுவாமி ீலாச்சம்பத பிரபோசா அதிருஷ்டபூர்வியசன சுருக்கான தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் கிடையாரம் தூங்க மாட்டேங்கிறது அது ஓடிக்கிட்டே இருக்கு எங்க அம்மா இதோ கடைக்கால அம்மாவை நீங்க பாத்துக்கணும் மிக்கலாம் ரங்கநாதனுடைய கோவில் கட்டியிருக்கேன் குளம் வெட்டியிருக்க அந்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு பதிக்கணும்னா எங்க அம்மா அவர் பன்னெண்டு மாசம் என்ன சுமந்து பெற்றவள் அவளுக்கு அதிர்ஷ்டபூர்வம் வசனம் கண் கலங்கி சுவாமி பார்த்ததே இல்லையா இருபத்தஞ்சு வயசுல அப்படிப்பட்ட எங்க அம்மா அவ நான் போறேன் பாத்துக்கணும்னு சொன்னாலா இந்த எல்லாம் வாசிக்க முடியுமா ராமாயணத்துல சொல்லி பரட்டாளா தேவி போய் சொல்லிட்டாள் கௌசல்யே கௌசல்யே அம்மா என் குழந்த பரவேசியா போட்டான்னு அவனை காட்டுல கை விட்டுவிடாதேன்னு சொன்னாலா சத்வான புத்தாஜி சொத்து போச்சுன்னு என் குழந்தையை கை விட்டுவிடாதே காட்டுல அவங்க அழையோ பிரபுவோ அவன நம்ம குல தெய்வமான ரங்கநாதனான நினைச்சு ஆகிட்டே இனிமே நீங்க அடக்கம் உடக்கமா இருக்கணும் என்ன அடக்கம் உடக்கமான உங்ககிட்ட சிஷ்யனா இருக்கணுமா என்ன அர்த்தம் இனிமே நீங்க ரெண்டாந்திரம் மூணாந்திரங்கள் எல்லாம் கேட்கப்படாது ஒரு வருடம் அமைச்ச ஜலத்தை போட்டு சா அவனுக்கு என்ன தோணி போயிடும் நம் ரிட்டர் ஆனதுனால இனிமே அரட்டிக்கிட்டோம் அவனுக்கே தோனி பிளட்ரெல்லாம் மருத்துற பயத்திலேயே அவனுக்கு வந்துடும் பிளட் பிரஷர் வந்துடும் இப்பதான் பல இதுகள் சொல்ற மாதிரி அப்படி பண்ணிவிடுவோம் என்னவோ பகவான பார்த்து ரிட்டைர் பண்ணி வச்சிருக்கேன் சௌக்கியமா பகவத்குணம் கேட்போம் தீர்த்தாட்டனம் பண்ணுவோம் ஆச்சாரியில போய் சேவிப்போம் அசுத்த பிரதேசம் பண்ணுவோம் நல்ல காரியம் பண்ணுவோம் பஞ்சாட்சம் பண்ணுவோம் அஷ்டாட்சரத்தை அப்படின்னா பிரவர்த்திக்கணும் அப்படி தோணாம அவனை பயமுறுத்தி நீங்க கண்டத்தை கட்டதெல்லாம் பின்னாடி கொட்டம் அடிச்சா போல என்ன கொட்டம் கூட்ட அடிச்சுட முடியுமா இத்தனை வாடு கொடுத்த விழா கொட்டம் அடிக்க விட்டு இப்படி பயமுறுத்தி என்ன அந்த மாதிரி பொன்போல் இந்த ஊர்ல நான் தைரியமா சொல்றேன் வேற இடத்துல சொன்னேன்னா என்னை தூக்கி சமுத்திரத்து பீச்சில் கொண்டு போய் எரிஞ்சு விடுவேன் தேவி என் பிரபு விட்டா எனக்கு என்ன கத்தின்னு சொல்லி பதிவிர்தா சிரமத்தைடுத்து தேவி வாக்கால கௌசலிக்கு சொல்லி பரமதிநாளாய் சுவாமி தேவி லக்ஷ்மணன் ரசத்துல சரி கங்கா தீரம் போய் சித்திரக்கூட்டம் போயிச்சு வந்து ஜடஹரிச்சு மறைவியை கட்டி பாந்தவர்களோட பரப்பு போய்விற்கு அவுத்வதேகமான கர்மாவை பண்ணி பரதனங்கிருந்து ஓடி போய் பகவத் சரணத்தில் விழுந்து கெஞ்சி திவ்ய பாதுக்கியை கொண்டு வந்து அயோத்தியில் வச்சு பட்டாபிஷேகம் கந்தி கிராமத்தில் பண்ணி சுவாமி பரம தீனாளாய் போய் பஞ்சவுட்டியில் போய் வசிச்சு சூப்பனகே விருப்பகரணம் பண்ணி ஹராதிகளை ஒன்னரை மணியில் வதம் பண்ணி அந்த கோபத்தினால ராவணன் மாரிச்ச சகாயத்தால தேவியை அபகரிச்சு போக ஜட்டாயுடைய ரக்கையை வெட்டி தேவியை கொண்டு போய் அசோக வனத்தில் ஸ்தாபனம் பண்ண ராவணன் சுவாமி தேவியை தேடிக்கிண்டு போய் ஜட்டாயு பார்த்தாள் பார்த்ததே ஆரோர் ராட்சசன் சீதா நிமித்தமா சண்டை கண்டு போட்டு சாப்பிட்டுட்டு குழைய கடந்து பெறட்டான்னு நினைச்சு விட்டா பானத்தை எடுத்து சந்தானம் பண்ணினாள் உடனே அப்பா ராமா உங்க பித்திரு சகன்னா தசர்தனுக்கு சகான்னு சொல்லி யாம் ஊஷதிமிவாயுஷ்மன் தீஷ சொன்னாலே தஞ்சாவூர்ல சொன்னாள் பச்சலையே வந்து மருந்து வைத்தியம் தோடரா போலையே உயர்ந்த பச்சலையே அந்த தேவியையும் என்னுடைய பிராணமையும் சேர்த்து அபகரிச்சு ராவணன் ராவணே உபயம் ஹிருதம் கொண்டு போயிட்டான் நான் உனக்கு சமாச்சாரம் சொல்றதுக்காக கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொன்னாலா சுவாமி போய் கட்டி அணைச்சு பிராண காலத்துல ஜடாயுக்கு வைகுண்டத்தை கொள்ள விட்டாள் வெஜரதனுக்கு கிடைக்கல வெஜரதன் சொன்னால் கதறிம் பிரு பதினஞ்சாவது வருஷம் வரப்போறான் ராமன் அயோத்திக்கு மகர குண்டலமும் மந்தஹாசமும் ரத்ன கிரீட்டமும் மங்கள கட்டாட்சமு வரப்போற எம் பிரபு முகத்தை அயோத்தியா வாசிகள் பார்க்க போறாள் வல்லாம் மனிதர்கள் அல்ல தேவர்கள் அல்ல நாம் பாவி பார்க்காம சாரேன்னு அழுதாள் பதினைஞ்சாவது வருஷம் பார்க்க போறாள் அவாதே வர்கல்வர்கள் என்று சொன்னாள் தசரதனுக்கிழக்கியாதியம் ஜடாயும் கிடைச்சு சுவாமி வைகுண்டங்கள்லாம் கொள்ளவிட்டாளாம் யாகதி முன்வச்ச கால பின்வாங்காத வீரா எந்த லோகமும் பூதானம் மணி வாழ்க்கை எந்த லோகமும் பூமியை கொடுக்க மனசு வராதா வேற எதையும் கொடுப்பான் பூமியை கொடுக்க மாட்டான் ஏன்னா புறத்தையாருடைய வயலை போய் கழிச்சு கழிச்சு கட்டுறதுக்கு பாப்பனை எதிர்த்து அப்படி சேர்த்த வயல தானம் பண்ணு சாஷி சொல்லிட்டு என்ன பண்ணுவனா புறத்தையார் கொல்லையில வேலி தள்ளி போடுவோம் அவன் ஊர்ல இல்லாம அப்படி பண்ணவனுக்கு எல்லாம் தான் இந்த பார்சுவாய் வருமா அப்படி கழிச்சா கரை எப்படி சாய் வரும் அது மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சு போயிடுவான் கர்மகாண்டத்தில் சொல்றாள் ஜென்மாந்திரத்துலயாவது கழிச்சிருப்பான் அதனாலதான் அந்த மூதானத்தை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காள் மூதானம் பண்ணிடுவாள் எந்த லோகமோ அந்த லோகம் உனக்கு நாளாம் எடா வயசுக்கு விட்டு ாலேஷிதாழான வானரங்கள் திக்குவி தேவியை தேடினு போகாலேந்திர சைன்யை சுாலேஷிதாழான வாரங்கள் திக்குவி திக்கில் தடு அது உருவனான அஞ்சனாக்கியமான வாயுபுத்திரன் லங்கானகரத்துல தேவியப்போய்வாவத்தடில ஏகவேணி தராதீனிந்தாயண ஒரே பின்னல் ராமதானம் கண்ணலஜலம் சரீரத்திராட்சியம் ராமநா பாத்திய விரத்தியம் வரினமான வஸ்திரம் தியானம் அப்படி தேவியை கண்டாளாம் தேவி சுருக்கு கேட்டனம் பண்ணி விட்டாளாம் கழுத்துல பின்னல மாட்டுகிறாள் என்ன விஷம் கொடுக்க ஆள் இல்லை இந்த ஊர்ல கத்தி கொடுக்காள் இல்ல பின்னலாலே சீவனை விட்டு கழுத்துல மாட்டிக்கின்றேன் அப்பவும் ராமாராமான் கதறினாலாம் கதறி என்ன சொன்னான் அப்பநா உன்ன தெய்வமா பஜிச்சு உத்திரம் கட்டுப்போனதிலேயே நான் கெட்டுப்பட்டேனே அழுதாளா அனன்யதம் உன்ன தெய்வமா நம்பினேனே இந்த பொறுமையோட இருந்தேனே பூமியில படுத்தேனே தர்மத்தை நம்பினேனே என்னை கைவிட்டுட்டேனா அனன்யதைவத்வியம் சமாச்சம மம் கைவிடாதுன்னு பெரியவர்கள் சொன்னாலே என்னை கை விட்டுடுதே மோகோஹி தர்ம சரிதோமயம் தசைகபத் யா த்தம் நஷ்யா விஷா விவர்ணி தௌரி கூட சுவாமியே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாளாம் தேவி என்ன சொன்னாள் என் அப்ப நேராமிச்சு நீ நான் காணாம போனதற்காக பித்ருவாக்கியத்தை ஒரு அம்சம் கூட குறைக்காம இருப்பேன் பிறகு நான் காணாம போனதுக்காக அயோத்தி போகாமல் இருக்க மாட்டேன் பக்தனான பரதன் பஞ்சாக்கி மத்தியில தவிக்கலாம் இல்ல இல்லாத பிரியம் குழந்தையை நடத்தல அதுக்காக பதினைஞ்சாவது வருஷம் முத தேதி குழந்தையை விரட்டிக்கிட்டு பரதம் சரணத்துல விழுந்து பக்தா கிரகன் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு பீதாம்பரம் கட்டி வீதி சிம்மாசனத்தில் உங்களை உட்காச்சி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுவன் பட்டாபிஷேகத்து ராஜாக்களும் தங்கள் பெண்ணை அழிச்சுனு வந்து காட்டுல ராமனுக்கு பத்தினி காணாம போயிட்டாள் நம்ம பெண்ணை கொடுப்போம் நம்ம பெண்ணை கொடுப்போம்னு எல்லா தேசத்து ராஜாக்களும் தங்கள் பெண்ணை அழிச்சு வந்திருப்பாள் நீ இந்த அச்சன்யம் உள்ள தெய்வம் எந்த பொண்ணை பண்ணிக்கிறது எதை வர்றதுன்னு அத்தனை பெங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு நீ அயோத்தியில நன்னா இருக்க போற உன்ன நம்பினால கீழ சாலமானு கட்டாளாம் ஸ்ரீ பிஸ்துமன் ஜனாதிசம் நியமே ந ஷ்ணுமே ராமா நாளா உலகத்துல ராமோபாசனம் பண்ணி உத்திரம் கட்டதிலே நான் உண்டிதான் கட்டேன் நாடா அஹன் துராம துஷத் நாராயண வவச்சேதம் அஹன் துராம அல்பாக்யா போட்டேனே ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கிற குடும்பத்துல வந்து புகுந்து எம் பிரபுவோட நான் பல வருஷம் செந்திருக்க போறேன் நினைச்சேனே இல்லாம போட்டேனே அல்பாகியா போட்டேனே எழுதாளாம் கதறினாலாம் இப்படி கதறிப்பிட்டு கழுத்துல விட்டுண்ட சுழுக்க கொண்டு வந்து கலைய கட்டுறதுக்காக அங்கிருந்து வந்தாளாம் வந்தவள் எங்கேயாவது ஒரு மரத்துல ராவணனுடைய குலதெய்வ சாகாரம் செய்க பிரசாதம் அவங்க இருந்துதான் அவனுக்கு அத்தனை பெருமையும் ஆயுதஸ்தம்பம் கட்டின அவன் குலதெய்வத்தனுடைய கோவில் கட்டின பெருமைதான் நன்னா வாழ்ந்தான்னு விட்டாள் அதனாலதான் தர்மம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் ராஜபுரத்தில் சிவாலயம் கைலாசமா இருக்கு அந்த மூர்த்திக்கு மருந்து ஆடப்படாது ரொம்ப நாளாயிட்டு தான் கும்பாபிஷேகம் பண்ணி அப்படி பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு ஒரு பண்ணணும் அப்பதான் அந்த மருந்து எல்லாம் சரியா இருக்கும் அது என்ன நினைச்சா நடக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமான ஒரு நினைச்சா போடணும்னு நடந்துவிடும் நல்ல ட்ரெஸ்டி கிடைச்சிருக்காள் அவடும்பம் நல்ல குடும்பம் அவ கிடைச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிராமம் நல்ல கிராமம் எல்லாம் சிறந்திருக்கு ஸ்ரீஹர் ஷோ கவி பரிசத பேசா குண கிராஹிணி தான் அது மாதிரி ரோகே ஹாரி ரோகே அதை வச்சராத சரித்தம் நாட்டிய ரட்சாபயம் தான் அது மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்கு ஒன்றும் சக்தி இங்கே அப்படிப்பட்ட ஊரில் பாபிஷேகம் சீக்கிரம் நடக்கணும் அவன் எல்லாரும் வந்து பார்க்கணும் அவன் எப்போ கைலாசம் தான் அதோட சந்தேகம் இல்லை பாபிஷேகம்னா அமோகமாக நடக்க வேண்டிய அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு அப்படி எப்படி விசேஷமாக ஊத்தரம் ஒரு பரமேஸ்வர பிரசாதம் பரிபூர்ணமாக அந்த பொழுதும் மிருத்தம் செய்யணும் காலகாலம் பரமேஸ்வர பிரசாதம் இருக்கிற குடும்பத்தில் ஒரு குறைச்சல் வராது அவன் சிவானுகிரகம் இருக்கிற இடத்துல அசுதோஷி மகேஸ்வராக அவன் பிரதிஷ்டையா சரூகம் அவன் எந்த குடும்பத்தில் இப்படி ஆலய திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்றாலோ சக்கரவர்த்தியிலாகத்தான் இருப்பான் அந்த குடும்பங்கிறார் அவன் திருத்திரலாம் இருக்க மாட்டானா ஆலயத்தை பிரதிஷ்டை குடும்பம் அப்படி இருப்பாள்னு சொல்கிறார் ஆகையினால நல்ல பெரிய தர்மம் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் சீக்கிரமா தேவி ராவணனுடைய குலதெவத்த அகாரம் செய்யிச்ச பிரசாதம் இருக்கு அதுக்கு அந்தந்த புறத்துல போய் ஒரு மரத்துல கலையால கட்டிட்டு இருந்தா அனுமார் கூட தெரியாம போயிருக்கும் அங்கிருந்து என்ன பண்ணினாலா விடுவிடுன்னு அந்த மரக்கலைய போய் பிடிச்சாலா உபஸ்திதா மிருது அந்த மரக்களை நாள் எந்த மரக்களை ஹனுமார் எந்த மரத்தில் உட்காந்து காலம் தெரியாது அது எப்படிப்பட்ட மரம் நாள் நகோத்தமம் புஷ்பித மாசாதா பூத்த நாள் புஷ்பிச்ச நாள் வால்மீகி என்ன அர்த்தம் புஷ்பிச்ச நாள் என்ன புஷ்பகர பிரிய மகாபலம் வருவதற்கு முன்னாடி ஹனுமரா பூபூத்த மரமா நகோத்தமாதிரி தூராம்துஜம்லம் அப்போராம அப்படிச்சாழா அபமஸ்தானை கோமளாய் நிலமேஹ்மளனாய கஞ்சலோச்சனாய் கமனீய் காமிதா காமஜனாய் வைகுண்டாய்பாஸ்தி ராமனுடைய தம்பியாம் லட்சுமணன் சொல்லப்படாதோ எம் பிரபு எப்படி ஏகவத் நீந்திரத்தை சரணம் அந்த பிரபு பார்த்து தாருமாறா பேசினேனே என்பதை உணர்ந்து ராமானுஜம் நல்ல பிரம்ம வித் குலத்துல பிறந்து ஒரு கஷ்டம் வந்த போது ஒரு பாகவதனை எப்படி தூஷிச்சேனே நல்ல சத்குலத்துல பிறந்தேனே அதையும் நினைச்சுக்கிண்டு கலையை போய் பிடிச்சு கட்டிக்கு எத்தனை பண்ற போது இடதுகண் இடதுகைப்படப்படான்னு துடிச்சுதான் அடுத்தபாகம்டிச்சாணமாம் இந்த சமயத்துல இந்தனத்தை நம்பாமடுவோம் சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி சிவதர்ஷணம் பண்ண முடியாம போன போது ஜனக்கர் வந்து சொன்னாளா சீதே வீரம் வீராள் இல்ல உத்ரா ஆகர்ஷணம் பண்ண முடியல அசக்கினா போறும்னேன் தொட்டா போறும்னேன் ஆகிருஷ்டம் அனமிதம் அப்படி இறக்கினால எஸ் எஸ் எல் சி இல்லாமனாலும் வைக்கிறா போல அப்படிதான் என்னெல்லாம் போயிட்டு எட்டு குழந்தைகள் பாஸ் பண்ணா எட்டு பேர் எட்டு பேரும் பாஸ் பண்ணா ஒரு ஊர்லயும் அப்படி கிடையாதுன்னு நாற்பது பேர் போனா எட்டு பேர் பாஸ் பண்ணுவான் எட்டு போனா எட்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இஎஸ்எல்சி நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன் மேலே நினைச்சிட்டு இருந்தேன் அதுவும் எஃப்ஐ பிஏ மாதிரி அது ஒண்ணாக்கம் இப்ப இல்ல மிந்தி நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல அது கீழே அப்புறம் சொன்ன எல்லாரும் குழந்தைகளை தயார் பண்ணி அனுப்புறதுக்கே ரொம்ப சிரமம் அதுவும் இந்த நாள் குழந்தைகளை நான் அவன் ஒண்ணு சொல்றான் அது இந்த லௌகிக்கத்துல மட்டும் இல்லைன்னு வைதிகத்துல கூட சோச்சைக்கும் தோஷைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு என்ன அம்மா வாத்து போட்டோம் தோஷே அந்த பயலுக்கு சோச்சேனா தோஷேங்கண்ணா வாயில வராதுன்னு நினைச்சல குழந்தைகளை தயார் பண்ணி அது உபாத்தியாயத்தியில் இருக்கிறது ரொம்ப சிரமம் அது ரொம்ப நேரம் போய் பார்த்தேன் வித்யாசாலையே ரொம்ப ஸ்ரீ சமர்தியா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கே ஒரே இடியா தென்னையும் புஷ்ப நல்ல சத்ருஷங்கள்லாம் அங்கே களைஞ்சல் பெரிய பெரிய நந்தவனமானால் இப்படி ரொம்ப மங்களமா இருக்கு குழந்தைகள நல்லா சந்தையா எல்லாரும் கவனிக்கிறாள் அதேவா நம்ம ராதாகிருஷ்ணயர் எல்லா இடத்துலையும் ஒப்பிச்சு விட்டேன்னு சொன்னாள் இந்த வித்யாசாலைய நம்ம மலிங்கியர் இடத்துல ஒப்பிச்சு விட்டேன் பொறுப்பா தர்ம குடும்பம் தர்மம் குடும்பம் மொழி அவங்க அங்கே சொல்லி சந்தோஷப்பட்டா ரொம்ப திருப்தியா இருந்தது நேற்றுக்கு நீ எஸ்எல்சி ஞாபகம் வந்தது பாக இருக்கு கன்னியா மடம்னாலாம் எனக்கர் போய் அப்போ தேவி கண்ணார ஜலமிட்டாலா எனக்கு பர்தாவோட சேர்ந்து வாழ்க்கை இல்லையா ஜென்மாக்குன்னு அப்போ கண்ணார ஜலமிட்டு கலங்கின போது கடதுகன் துடிச்சு கடதுகை துடிச்சு இடது இடதுகால் துடிச்சுதான் என்ன இப்படி சகுனம் உண்டாருன்னு பார்த்தாலாம் விஸ்வாமித் சுவாமி விஸ்வாமித்ரோட லக்ஷ்மணனோட பிரம்மச்சாரி கெட்டு கட்டின்னு வந்தாலாம் எம் பிரபு வந்தாள் சிவதம்சா கர்ஷணம் பண்ணி என்ற விவாகம் பண்ணின்றாள் அப்படி தேவியை அந்த கதையே அப்படி மிந்தி இந்த சகுனம் கஷேமத்தை கொடுத்த சகுனமாச்சே ராமலாபத்தை கொடுத்த சகுனம் போயின்னு சொல்ல புரா நினைச்சாலும் வைகுண்டத்துல என் பிரபு மறுபடியும் கடைப்பண்ணு சொல்றதோ என்ன இந்த நினைச்சு களையில கட்டிக்கிறத விடலையும் சுவாமி ஜீவன் விட்டுடுவாள் லட்சுமணம் விட்டுடுவாள் சுக்ரிவாதிகள் போயிடுவாள் அயோத்தி போய்டும் பரதாதிகள் போடுவாள் கிருஷ்ணந்திய அயோத்தியை போயிடுமே என் தேவி பழைச்சா சுவாமி பழைப்பாள் லட்சுமணம் பழைப்பாள் சுக்ரிவாதிகள் ஜீவிப்பாள் அயோத்தி பழைக்கும் இப்ப தேவியை புழைக்க பண்றது எது எந்த மந்திரம் என்ன கர்மா என்ன ஜபம் என்ன ஹோமம் இந்த ஆபத் காலத்தை வேற எந்த ஜபகமும் பிரயோஜனம் இல்லையா தேவியை புழைக்க பண்ணக்கூடிய சர்வாபன் நிவர்த்தகமான சரித்திரம் ராமாயணம்னு ராமச்சரித்திரத்தை எடுத்து வருஷிச்சாலாம் அன்னைக்கு தேவி கேட்டு அடைஞ்சிட்டாங்களா இன்னைக்கு ராமாயணம் கேட்கிறோம் புண்ணியோ மகா கீர்த்தி ீன்ஷீ தி குலேஜா புலே சமியமிச்சய நகரம் சயுதி தசரங்க சக்கவர்த்தி சரங்க சைன்யம் ருஜுபு மன் பிதி வாக்கியத்துக்காக தண்டகைக்கு தீனாள பரட்டாள் பக்தனான ராதாவான லட்சுமணனும் பதிவரதையான தேவியான சீதையும் கூட சென்றாள் மூன இடத்துல மாச்சாலே ராவணன் தேவிய அபகரிச்சு விட்டான் சுவாமி தேவிய தேடுவதற்காக வந்தாள் வர வழியில ஜட்டாசுக்கு வைகுண்டம் சொற்கதியை அழித்து ஜீனான சக்கியம் பண்ணி துஷ்டனான ஆலியை வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி சுக்ரீவனாலேதாலான கோடி கோட்டி வானனங்கள் ஆகாசத்திலும் பூமியிலும் தேவியை தேடும் பொழுது அதில் ஒருவனான நடக்குமா புறத்தில் இருந்து வருமான உடனே நமஸ்காரம் பண்ணி அம்மா ராமதூதன் மறுபடியும் நம்பிக்கை உண்டு பண்ணி ராமநவாங்கிதமான திவ்ய அங்குலீகத்தை எடுத்து தேவிக்கு அர்ப்பணம் பண்ணேன் தேவி அந்த அங்கு ஈகத்தை வாங்கி சுவாமியே வந்ததாக நினைச்சு மாறோட மார்பாக அணைஞ்சு கண்ட அங்குலீக்கத்தை வர்த்தாரமே ஜானகி முதித்தா பௌத்தேன்னு ஆனந்த சமுத்திரத்தில் திவ்ய சூடாவணியை சுவாமிக்கு கொடுக்க சொல்லி கொடுக்க அனுமார் திவ்ய சூடாமணியை சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்து கண்டேன் செய்தேன் சொல்ல தேவி லாபத்தை கேட்டு சுவாமி சந்தோஷப்பட்டு சர்வமான சைன்யத்தோடு சமுதிரத்தீரம் வந்து சேர்த்துபந்தம் பண்ணி லங்கா நகரம் சென்று லோக கண்டகனான ராவணனே புத்திரமித் பந்து வர்க்கத்துடன் நிகரம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி சுவாமி அயோத்தியில வந்து சீதாராமாலாய் பட்டாபிஷித்தாளாய் பதினோராயிரம் வருஷம் ராஜ்யம் சர்வேஸ்வரன் பரவ மங்களமாய் பதினாயிரம் கோடி போக்களை அஸ்னிஹோத்திரிகளுக்கு தானம் பண்ணிவிட்டு பிரம்ம லோகத்துக்கு பரவிட்டு போனாலாம் பரவிட்டு போற காலத்திலே சர்வேஸ்வரன் இப்பூண்டெல்லாம் வைகுண்டத்துக்கு அழிச்சு போனான்னு சொல்லி அப்படி வைகுண்டம் சர்வேஸ்வரன் பரவிட்டு போட்டான்னு சொல்லி பிரம்மால் ராமச்சரித்திரத்தை சொல்லிவிட்டு அற்புதமான ராமச்சரித்திரம் எம் பிரபு பரவிட்டு போன பிறகு யோகிகளாய் தெய்வத்தையே நம்பி ஊடுவாசல விட்டு வந்த நாங்கள் எல்லோரும் எம் பிரபுவை அவனுடைய ஜட்டையும் அழகான மந்த ஹாசத்தையும் மதுரமான ஹாஷணத்தையும் அற்புதமான கட்டாட்சத்தையும் அவனுடைய மார்பையும் அவனுடைய இடுப்பையும் அறை உரிவியையும் அவனுடைய ஜானுவையும் எங்க எங்கையையும் சரணங்களையும் தியானம் பண்ற காலத்திலே அவன் சரணத்தே யோகிகளான நாங்கள் ஞானம் பண்ற போது தண்டகாரண்யத்திலே பித்ருவாக்கியத்துக்காக அவன் நடந்த போது அவன் காலில் குத்தின முள்ளு எங்க நெஞ்சில குத்தி ரத்தம் வந்து சொன்னாள் கண்டகை பல்லவம் ராம பிரபுவ சரணத்தை தியானம் பண்ற போது தண்டகையில உள்ள கண்டகத்தால யுத்தமான சரணம் எங்க ஹயத்துல தெரிஞ்சு சொன்னார் அப்படிப்பட்ட பிரபுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சர்வேஸ்வரனான பட்டாபிசித்தனான சீதாராமனுக்கு நமஸ்காரம் பண்ணி ராதாக்களோட கண்ட ராஜ்யத்தை ஆண்டு திருப்பி ராமாயணம் கண்டா அதான் அதான் பாகவதூத்திர மறுபடியும் திருப்பி ராஜா ராமாயணம் கேட்கணும்னு சொல்லி சுவாமி தேவியோட கூட பிராதாக்களோட கூட பரம மங்களமாய் ராஜ்ய பரிபாலனம் திரும்ப பிரம்மனுஷ்டால் சொல்லி ராஜா கேட்டு பரமந்தப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் நாளை தினம் புகழ் மூன்றரை மணிக்கு கிருஷ்ணாவதாரம் பாலணியிலே கோபிகா கிடம் ராசகரிலே ராத்திரி புனிய கல்யாணம் குஜேல சரித்திரம் நவியோகி அப்படிப்பட்ட மகா புண்ணிய மறுபடியும் சூதர் திரும்ப ஒரு ஆவர்த்தி பாகவத சொல்ல பாகவத சங்கிரஹாத்தியாயம்னு ஏன்னா பாகவதம் முழுக்க காட்ட புண்ணியமனம் அதுக்காக மறுபடியும் சொல்ல அப்படிப்பட்ட மகா புண்ணிய தினம் நாளைய தினம் பெரிய பிரம்மசத்திரம் சப்பா பிரம்மசத்திரம்னு கௌசிக்கு சம்பந்த் சொல்லிவிட்டாள் அப்படிப்பட்ட பெரிய பிரம்மி சரித்திரம் பரம மங்களமா நடக்கிறது இங்க வந்து கடன் வந்தவாள் இதை நடத்துறவாள் சொல்றவாள் கேட்கிறவாள் எல்லாருக்கும் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் சகல மங்களத்தையும் கொடுக்க முடியாது பிரார்த்திக்கிறேன் கவ கண்ட குடம்பிபூரி குடும்பிபூரி ஜ மயி சாதுமதி ரமிய கவரீரூத்தே மயி குரு மங்கள மம்புஜவாதி மங்களதாயி மஞ்சுகே மதிமலாரி மஞ்சுளாஷிணி மன்மதா தினோதரே முனிஜனாலி மோதி கனி நுணவர்ஷிணி சாதுனு ஜோனோ மோதே காந்தீவனஸ்மரணம் பதேக்கீ ம சுவாஞ்ச்விஷே தகுந்திமுதிரா ம்சார மோ முஷே புரரிவோ வாமாஷே கம்பாதிமுபேயுஷே கவய்திவீம் ஜே விணபுஷே நமஸ்து சதத்தோதிஷே ீடாநாங்கச்சரோதங்கி மாம் சளம் தீபய்தீ காலகி க கல்வீமுசே கசாதிஜா சுரீ வாங்கை ீக்காஞ்சீசிந்தி சதியம் பரா பசுபேராஜத்தை ஜன்லாசோன்மையாஸ்வராஜே आदिकवये ய ஆதிக்கமையோனோ வாரி மருமோ எத்திரோமேன சதாஸ்துவரம் மீ तमपे ஜந்தமேதமேத்தியம்யோத புத்தேமயதயாத்தோத்தூதிமாநோஸ் கிருஷ்ணாசுகீ நந்த நந்தோப்பகவிய நமோ நம நம பங்கஜ நா பங்கஜ மாலி நம பங்கஜே நமஸாங்க பங்கு லங்கி எப்பே பரமான மாதவன் தகுதவாத்சலியஜே பரமாந்தூ அப்போஸ் பதும் ஸ்யம்புராதீரந்திபன்விதம் ூமர்சோய பாவனமான சரித்திரத்தை பிரம்மனுஷ்டால் கங்கா தீரத்தில் பரிட்சி சக்கரவர்த்தியை வியாதிகரித்து உபதேசம் பண்ணிட்டு வர்றாள் மகர்ஷியெல்லாம் வந்து சிரவணம் பண்றாள் விஸ்வகங்கா தீரம் ராஜா பகவத்குணத்தில் ஈடுபட்டு அதுதான் தனக்கு ரஷம் அப்படி நம்பி காயத்த பகவத்குணத்தை கானம் பண்ணுங்கள் பிரார்த்திச்சு அப்படி கேட்டால் அவர் விரும்புகிறபடி பிரம்மரிஷ்டாலும் வந்து சொன்னாள் சூரிய வம்சம் சொல்லி ராமாவதாரம் சொல்லி பிறகு சந்திரவம்சத்தை உபதேசம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சு விட்டாள் சமகாத் புத்தவருக்கு உபதேசம் பண்ணி சுவாமி வைகுண்டம் போட்டார்னு சுருக்கமா சொன்னாள் நமஸ்காரம் பண்ணி பதிமூணு என் பிரபு கிருஷ்ணாவதம் நினைச்சேன் சுவாமி வைகுண்டம் போட்டான் சொல்லிவிட்டேன் சொல்லணும் அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்றது என்று அப்படி ராஜா பரம விவேகி ஆகினாலே பகவத் அனுகிரகம் தனக்கு பூர்ணமா வேணும் பரம் சமகாத்வசாமான்னு சொன்னா என்னமோ சுவாமி வைகுண்டம் பூட்டா போலையும் பகவான் இல்லாமல் இந்த உலகம் ஆயிட்டா போலையும் தோணிப்பு சரணத்தில் விழுந்து பிரார்த்திக்கிறாள் பதிமூணு ஸ்லோகம் பிரார்த்திச்சாள் கம்சவிஸ்தாரூரியோம் பரமா பிரனே ஆச்சரியம் காரிய கவு பதிமூணோகம் பிரதுக்கூலமே புண்ணிய சரித்திரத்தை சொல்லணும் சுவாமிக்கு அண்ணானும் பலராமனை சொல்லி தேவகியினுடைய கர்ப்பத்துல பலராமன் வந்தான்னு சொல்லி அது என்னமா வேறு ஜென்மாந்தரம் இல்லாமல் ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல அனுப்பிரவேசம் அதையும் சொல்லணும் ரொம்ப தர்மசீலனான்னு எதுகுலத்துல வந்து பகவான் அவதரிச்ச ரகசியத்தை சொல்லணும் அனு கேட்டாள் எதோஷ்ட தர்மசீலசிய நிச்சராம் முனிசப்தமான எது போய் ரொம்ப நிதராம் தர்மசீலன் சொன்னாள் ஆனா அந்த எதுவுக்கு ராஜ்யம் கிடையாது அந்த வம்சத்தில் பகவான் அவதாரம் சுவாமிக்கும் ராஜ்யாபிஷேகம் இல்லையே கிருஷ்ணனுக்கும் ஏன் இல்லையன்னா அவ அப்பா சொன்னத இவர் காக்கலை அவ அப்பா காட்டார் ஏயாத்தி என் கழத்தனத்தை எடுத்துன்னு உன் யோனத்தை கொடுன்னு காட்டாள் மூத்த பிள்ளையான எதுவை இவர் கொடுக்க மாட்டேன்னு அப்படி மாத்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சக்தி இருந்தது எனக்கு இன்னும் வந்து உங்க அம்மாவோடத்துல காம சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு ஷாபத்தினால ஜெரம் வந்துடுச்சோ ஆறாவது வாங்கிக்கிண்டு பதிலுக்கு எவனத்தை கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கார் நீ என் கழத்தனத்தை வாங்கிட்டு உன் எவனத்தை கொடுன்னு காட்ட கொடுக்க மாட்டேன்னு விட்டார் எது இன்னொரு தம்பிட்டு கொடுத்து விட்டு அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு சார் அப்பா காட்டத்தை மாட்டேன்னு சொன்னவனை போய் நிதராம் தர்மசீல யதோகோன்ற ராஜா பகவத்குணன் ராஜா ரொம்ப தர்மசீலன் எதுவும் என்ன அர்த்தம்னா ராஜா மனசுக்கு நல்லா பரீட்சித்த வாழ்ந்து விட்டாள் மாட்டேன்னு சொன்னத்தனுடைய காரணத்தை மாட்டேன்னு சொன்ன காரணம் என்னன்னா இப்ப நம்ம யவுனத்தை அப்பாட்டை கொடுத்தா இதை எங்க உபயோகப்படுத்த போறார் நம்ம அம்மாட்ட நம்ம இவன அம்மாட்ட உபயோகம் எல்லாரும் அதுக்காக வாத்தியா ரெண்டு மூணு பேர் முன்னாடியே காதை கடிச்சு வச்சிருப்பார் ஆஹான்னு சொல்லி வச்சிருப்பார் அவன் நடுப்புற பெரிய சபையில நான் இந்த தானம் வாங்க மாட்டேன் அப்புறம் உத்தரம் வாங்க மாட்டேன்பா அப்படி சொல்லுவாள் அதுக்காக என்னதுன்னு காரணம் சொல்லாமே மாட்டை விட்டாரியது காரணத்தை சொல்லலை அந்த பையன் அப்பா சொன்னத்தை காட்டா போறோம்னு கொடுத்துட்டா ராஜ்யத்தை கொடுத்துட்டார் அவனுக்கு அப்படி எதும் அம்சத்துல அவதரிச்சாலே தற்ப அம்சேன அவதீர்ண சான் நாள் பூர்ணாவதாரம் அம்சம்னு சொன்னாலே என்னான் நாள் பிராந்தானாம் அம்சத்துவன பிரதீயமானத்துவாது பிராந்தனுக்கு என்னமோ நம்ம போல ஒரு மனுஷன்தானேன்னு தோன்றதுனால அம்சம்னு சொன்னாளா ஆமா பரிபூர்ணமான கலையோடு அவதரிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த பிரபுவனுடைய சரித்திரம் சொல்லணும்னா சுக்காச்சாரியால் பேசாம கண்ணமூடின்னு சொல்லல அவள் என்ன ஞானிகள் அவள் என்ன ஏதாவது எழுதி கொடுத்துருக்காளா ஒண்ணும் இல்லை அவள் சுத்தாள் பறவு பேசாமல் போடுவாள் அவளுக்கு நிரப்பேற்ற அளவாள் அதனால சொல்லல மறுபடியும் பிரார்த்திச்சாள் பகவத் குணம் காக்கால நான் ரொம்ப கிருத்னாயிடுவேன் பிதா மகா சமரமரஞ்சிராதிரதைஷிமிங்கிளவசைசாகரம் கிருத்தம் வத்சம் ஸ்மயப்ப பகவத் குணம் கேட்டது போறோம் கேட்டது போறோம்னு யாருக்காவது அப்படி ஒத்தருக்கும் தோணாது ஒரே ஒரு பாபிக்கு தோணலாம் நாள் யாருக்கு நாள் கங்கா தீரத்துல காராம்பு சிவ வதம் பண்ணினவனுக்கு நம்ம ஊர்ல என்னத்துக்கு பாகவதம் சொல்லுவான் வேற ஒத்தரும் சொல்ல மாட்டான் என்றாள் கௌத்தமலோக புதவி புத்திரேஷன வித்தேஷன தாரேஷணே இந்த மூணையும் விட்ட பெரியவாள்லாம் பாகவதம் காக்க வராலாம் சொல்ல வராளா நிவத்ததரிஷி உபகீயமான பாலகிருஷ்ணானந்தா பாகவதி சொல்லிட்டு இருந்தாள் அப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு நாலு சாஸ்திரம் மகா நிபுணாள் அவ வந்து வெறும் புராணம் சொல்றார் சன்னியாசின் வாளை பத்தி தப்பா நினைச்சுன்னு இருந்தாளா காசிக்கு போனாள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் நாலு சாஸ்திரத்துலயும் அப்பத்திகதமான ஞானம் அங்க போனா மிந்தியெல்லாம் எதிகளே நீங்க எந்த பரம்பரைச்சு அந்த வாழ்னு காப்பாள் உங்களுக்கு எந்த உருவ என்ன ஜாத்தின்னு கேக்குறது இப்பதான் அந்த கோளரெல்லாம் கேட்க முடியாது நீங்க யாரு என்னால் தேசம்னு சொன்னால் பாலகிருஷ்ணானந்தால தெரியுமோன்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாதுன்னாலா எங்களோடு சேர்ந்து பிட்ச பண்ணப்படாதுன்னு கேட்டாலாம் காசியில